அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் அறிவும் அறியாமையும் இந்த அறிவும் அறியாமையும் என்ற தலைப்பிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சாராம்சம் விஷயம் என்னவென்று கேட்டீர்களேயானால் இங்கு அறிவும் அறியாமையும் நம்மிடத்திலே தான் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதுதான் இந்த பாடத்திட்டத்தின் முக்கிய சாராம்சமாக இங்கு கூறவிருக்கின்றேன் ஆகவே இந்த பாடத்திட்டத்தை சற்று கூர்ந்து கவனிக்கும்படி அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பரபிரம்மம் எல்லையில்லாத அறிவுஸ்வரூபமாக ஆனந்த சுரூபமாக வியாபித்திருக்கின்றது அதனுடைய வியாபகத்தின் வெளிப்பாடுகள் எல்லாமே சக்திமயம் என்று கடந்த வகுப்புகளிலே நாம் பார்த்துள்ளோம் அசையாத அந்த அகண்ட பிரம்மம் தன்னிடமிருந்து வெளிப்பட்ட சக்தியின் வாயிலாக அசைகின்றது என்பதைத்தான் இங்கு சிவம் சக்தி என்ற இரண்டு நிலைப்பாடுகளை ஆன்மீகம் எடுத்து கூறுகின்றது இங்கு சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவமில்லை என்று சான்றோர்கள் கூறி வைத்திருக்கின்றனர் அசைவற்ற பிரம்மத்தின் அனுபவம் என்பது அசைகின்ற சக்தியின் வாயிலாகத்தான் உண்டாக்கிக் கொள்ள முடியும் ஒரு அசையா பொருள் தன்னுடைய இருப்பை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு அசைவின் மூலமாகத்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இங்கு சாஸ்திரம் மிக அழகாக எல்லோருக்கும் புரியும் வண்ணம் எடுத்து கூறுகின்றனர் அவ்வாறு சாஸ்திரம் கூற வருகின்ற அகண்ட அறிவாகிய பரபிரம்மத்தின் பரவச நிலை என்பது அசைகின்ற சக்தியின் மூலமாகத்தான் ஏற்பட முடியும் என்பதை எடுத்துக்காட்டுகின்றனர் அது எவ்வாறு என்று கேட்டீர்களேயானால் பொதுவாக நாம் படித்து கொண்டிருக்கின்ற பாடத்திட்டங்களிலே இங்கு பிரம்மம் வெறும் பார்வையாளனாக மட்டுமே இருக்கின்றது அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றது என்று கூற வருகின்ற பொழுது பெரும்பாலானவர்களுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கின்றது ஏதோ நாம் பார்வையில் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருப்பது போல பிரம்மம் எங்கோ மேலே இருந்து கொண்டோ அல்லது எங்காவது இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றது என்பது போன்ற ஒரு கற்பனையை வளர்த்துக்கொள்கின்றார்கள் இங்கு பிரம்மத்தை நாம் பார்வையாளன் என்று கூறுவதின் உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்று ஆராய்ந்து பார்த்தீர்களேயானால் அதை ஆங்கிலத்திலே ஒரு வியூ அல்லது விஷன் என்று கூறுவார்கள் அதாவது நம்முடைய பார்வை எந்த வகையில் இருக்கின்றதோ அதற்கேற்ற மாதிரி நமக்கு இந்த தோற்றங்கள் மாறுபடும் என்று கூறுவார்கள் அந்த பார்வை என்பது இந்த புலன்களினால் உண்டாகும் பார்வையல்ல அது நம்முடைய அகப்பார்வை என்கின்ற மனப்பார்வை இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று கேட்டீர்களே உங்களுக்கு முன்பின் அறிமுகம் ஒரு நபரை நீங்கள் கடை சந்திக்கின்றீர்கள் அவரை பார்த்தவுடனே உங்களுடைய மனப்பார்வை அவரை ஒரு எடை போட ஆரம்பித்துவிடும் இவர் நல்லவரா கெட்டவரா நாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இவர் உதவிகள் செய்வாரா அல்லது உதவி புரிய மறுப்பாரா இவருடைய நோக்கம் என்ன இவர் எப்படிப்பட்டவர் என்னுடன் பழக வருவதின் அர்த்தம் என்ன என்பதெல்லாம் உள்ளே இருந்து நம்முடைய மனம் ஒரு சில ஆராய்ச்சிகளுக்கு உட்படுகின்றது அல்லவா அதைத்தான் இங்கு ஒரு பார்வை என்ற கருத்திலே கூற வருகின்றோம் நம்முடைய பார்வை அவர் மீது எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் அவர் தெரிவார் உதாரணமாக நீங்கள் சிறுவயதிலே பால்ய பருவத்திலே உங்கள் நண்பனுடன் விளையாடி பழகிக்கொண்டிருந்த பொழுது அவன் சில பொருள்களை உங்களுக்கு தெரியாமல் திருடி கொள்வதும் உங்களை ஏமாற்றுவதையும் நீங்கள் அவனை கண்கூடாக பார்த்திருப்பீர்கள் இந்த பார்வை என்பது அவன் மீது ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உங்களுக்கு உண்டாக்கிவிட்டது சில காலங்கள் கழித்து அதே நண்பன் உங்களை சந்திக்க வருகின்றான் அப்பொழுது உங்களுடைய அன்றைய பார்வை இன்று வெளிப்படுகின்றது அது எப்படி என்று கேட்டீர்களே இவன் ஒரு திருடன் இவன் நல்லவன் இவன் ஒரு ஏமாற்று பேர் வழி உங்களுடைய அகமனம் அவனை பற்றி ஆராய்ந்து வைத்திருக்கின்ற அந்த கருத்தை அப்படியே வெளிப்படுத்துகின்றது இதில் உங்களது பார்வை அவன் மீது தவறாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பார்வை என்ற கண்ணோட்டத்திலே கூற ஆனால் உங்களுடைய பால்ய பருவ நண்பன் தன்னுடைய வாழ்நாளில் சிறிது சிறிதாக அறிவு வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்து கொண்டிருந்த அவன் தான் செய்த தவறுகளை உணர்ந்து திரும்பியிருக்கலாம் அல்லவா ஆனால் இன்றைய நிலையிலே அவனை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது என்றால் அவன் தவறானவன் என்பதாக உங்களுடைய பார்வை இருக்கின்றது அவ்வாறு நீங்கள் ஒருவனை நல்லவனாக பார்த்து பழகியிருக்கலாம் சில காலங்கள் கழித்து அவன் கெட்டவனாக மாறியிருக்கலாம் அல்லவன் இதை ஏன் இங்கு நான் அறிவுறுத்த விரும்புகின்றேன் என்றால் நாம் எப்படி ஒரு விஷயத்தை ஆராய்ந்து மனப்பார்வையில் பதித்துக்கொள்கின்றோமோ அதை அப்படியே ஆழ்மனதில் பதித்துக்கொண்டு அதை ஒவ்வொரு முறையும் அவ்வாறே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு நான் பார்வையாளன் என்ற கருத்திலே கூற வருகின்றேன் ஆக இங்கு உண்மையில் அகண்ட பிரம்மம் பார்வையாளனாக எப்படி இருக்கின்றது என்று கவனித்தீர்களே ஆனால் அது ஆனந்தமயமாக இருக்கின்றது அது ஒவ்வொன்றையும் அனுபவித்து கொண்டு சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது அதனுடைய உள்ளார்ந்த அந்த அகண்ட பார்வை என்பது அதற்கே உரித்தானது அது அனுபவமாக்க ஆசைப்படுகின்ற சாதகன் அந்த தகுதிக்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமேயானால் அதற்கான உழைப்பையும் அவன் கட்டாயம் வெளிப்படுத்தியாக வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக கூற ஆக பொதுவாக நாம் படித்த ஆன்மீக பாடத்திட்டங்கள் பிரம்மம் அசைவற்றது அது பார்வையாளன் அது எதிலும் சங்கமிக்காதது ஆகவே அதனுடைய நிலைப்பாடு ஆனந்தமயமானது இங்கு நாம் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகளெல்லாம் அந்த பிரம்மத்தின் சக்தி வெளிப்பாடு என்பதை ஏற்றுக்கொண்ட ஞானிகள் இந்த உலகத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு காரண காரியங்களையும் இரண்டு வித கண்ணோட்டங்களும் இல்லாமல் சமமான பாவனையிலே பார்க்கின்றார் இங்கு அவர்களை பொறுத்தவரை இங்கு உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை மகான்கள் இந்த உலகத்திற்கு உபதேசிக்க வருகின்றார்கள் ஆனால் அறியாமையிலே நாம் ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்களிலே சிக்கிக்கொண்டு ஏற்றத்தாழ்வுகளினாலே இது உயர்ந்தது இது தாழ்ந்தது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் இதைத்தான் அறியாமை என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது இந்த அறியாமையிலிருந்து அந்த அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுது ஒருவருக்கு புரிய வரும் என்று பார்த்தீர்களேயானால் அவர்களுடைய அகப்பார்வை விரிவடைய வேண்டும் என்பதைத்தான் இங்கு கூற வருகின்றேன் இங்கு நாம் காண்கின்ற காட்சி உண்மை அல்ல அது அகத்தினால் ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டிய உண்மை என்பதைத்தான் சாஸ்திரம் உணர்த்த வருகின்ற உன்னத விஷயம் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்த வருகின்றேன் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இங்கு நாம் கனவு காணுகின்றோம் அந்த கனவிலே வருகின்ற காட்சிகளையெல்லாம் பார்வையாளனாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கனவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த கனவுகளிலே நல்ல காட்சிகளும் தீய காட்சிகளும் சண்டை காட்சிகளும் பயமான காட்சிகளும் கூட இருந்து இருக்கின்றது அதிலே அந்த காட்சிகளின் விஷயங்களிலே நாம் ஆழ்ந்து மூழ்குகின்ற பொழுது நாம் அதற்கான செயலையும் செய்துவிடுகின்றோம் உதாரணமாக பய உணர்வு நமக்கு ஏற்பட்டவுடனே துள்ளி குதித்து எழுந்து கொள்கின்றோம் அல்லது ஒரு காம உணர்வு கனவிலே ஏற்பட்டவுடன் விந்து ஸ்களிிதம் செய்துவிடுகின்றோம் இது எல்லாம் கனவிலே நடைபெறுகின்ற கற்பனையான காட்சிகளிலே கண்ணுக்கு தெரிகின்ற புலன்களுக்கு காட்சி இந்த உடல்களிலே இந்த மாறுபாடுகள் எவ்வாறு நடைபெற முடியும் இதை சற்று ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தீர்களே ஆனால் வெறும் பார்வையாளனாக இந்த காட்சிகளே சம்பந்தப்படாத பரபிரம்மம் தன்னை அனுபவமாக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக சக்திக்குள் ஈடுபட்டாக வேண்டும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சம் என்பதை தெல்ல தெளிவாக சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது இதை அறிந்து கொள்ளாத சில அஜானிகள் இந்த உலகம் மாயை இது உண்மையல்ல இது வெறும் கனவு இதில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் சாட்சா அந்த அறிவுஸ்வரூபமாக பரபிரமமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் எதையும் செய்யாமல் அப்படியே ஆனந்த மயத்திலே அமர்ந்து விடுங்கள் என்று உபதேசிக்கின்றார்கள் இந்த உபதேசத்தின் விளைவு என்னவாகி விடுகின்றது என்றால் ஆன்மீக தேடுதலில் ஆழமாக வருகின்ற ஆத்ம சாதகன் ஆத்மா எதிலும் சம்பந்தப்படாதது எதிலும் ஈடுபடாதது ஆகவே நானும் அதுபோல எதையும் செய்யாமல் அப்படியே சும்மா இருக்கப் போகின்றேன் என்று கூறிக்கொண்டு பெரும்பாலானவர்கள் தன்னுடைய வாழ்நாளை மிருகத்தையை விட தாவரத்தை விட கேவலமாக வாழ்ந்து கழித்துவிட்டு மரணித்து விடுகின்றார்கள் இங்கு ஒன்றை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு ஒரு ஜடப்பொருளாக இருந்த மலை கல் போன்றவைகள் அசைவற்று கிடக்கின்றன என்பதைத்தான் நம்முடைய பார்வைக்கு தெரிகின்றது ஆனால் அந்த அசைவற்ற கல்லும் மழையும் ஒரு சிற்பியினால் அழகான சிற்பமாக்கப்பட்டு வழிபாடுக்கு உட்படுகின்றது அவ்வாறே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பெயர முடியாத மரங்கள் கூட இந்த சமுதாயத்திற்கு எண்ணற்ற காய்கறிகளையும் பழங்களையும் அள்ளி கொடுக்கின்றது அவ்வாறே புழு பூச்சிகள் மிருகங்கள் முதலானவைகள் முதற்கொண்டு எல்லாமே தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவுக்கு உட்பட்டு ஆனந்தமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் பிரத்யேக ஆறாம் அறிவை படைத்த மனிதன் மனம் என்ற ஒரு சக்தியின் வாயிலாக தன்னை அறிந்து கொள்வதற்கு பதிலாக அறியாமையிலேயே மூழ்கி விடுகின்றான் என்பதைத்தான் இங்கு அறிவுறுத்த வருகின்றது அந்த அறியாமையின் உச்சக்கட்டம் என்னவென்று கேட்டீர்களேயானால் ஆன்மீகம் என்ற பாதையில் பயணிக்கின்ற அநேக சாதகர்கள் இங்கு பிரம்மம் அசைவற்றது அது எதிலும் சங்கமிக்காதது அது உணர்வுமயமானது அது வெறும் பார்வையாளன் என்பதாக படித்துவிட்டு இவர்கள் அப்படியே எந்த காரியத்தையும் செய்யாமல் சும்மா நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதனுடைய சுகமே தனி என்பதாக தவத்திலோ தியானத்திலோ உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்தில் வெற்றுப்பார்வை பார்த்துக்கொண்டிருக்கின்றார் இவ்வாறு வெற்றுப்பார்வை பார்த்து கொண்டிருப்பதற்கு இவர்கள் ஏன் மனிதனாக வர வேண்டும் அந்த புலன்களின் வாயிலாக இவர்கள் பார்க்கின்ற அந்த காட்சிகள் வெறும் கனவு காட்சிகளாகவே இருக்கட்டுமே கனவிலே வருகின்ற காட்சிகள் போல இந்த உலகக் காட்சிகளும் கனவு என்று இவர்கள் கூறிக்கொண்டு கனவாகவே அதை பாவித்து கொண்டு கற்பனைகளே அமர்ந்து கொண்டிருப்பதினாலே இவர்கள் என்ன அடைந்து விட போகிறார்கள் என்று சற்று ஆராய்ந்து பாருங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆன்மீகம் என்பது மிக மிக ஆழமான ஒரு விஷயத்தை ஆன்மாவை அறியக்கூடிய ஒரு சாதனையாக சமுதாயத்திற்கு கூறப்பட்டது ஆனால் அறிவு மேம்படாத அறியாமை கொண்ட சிலரின் உபதேசங்களினாலே இந்த உலகம் அநேக அவல நிலைகளை சந்தித்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது எங்கும் எதிலும் வியாபார நோக்கம் இது போன்ற ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றது மற்றொரு கூட்டமும் ஆன்மீகம் மட்டுமே சிறந்தது ஆன்மாவை அறியப் போகின்றேன் இந்த உலகம் பொய் இது மாயை இதில் எதிலும் நான் ஈடுபடப் போவதில்லை என்று கூறிக்கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு ஏதேனும் ஒரு மலையிலோ கோவிலின் முன்னோ உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கின்றது இங்கு அறிவு பரிமாணத்தில் உயர் பரிமாணம் வந்துவிட்ட மனிதன் அந்த அறிவை பயன்படுத்தாமல் அறியாமையிலேயே இருப்பது எதற்கு சமமாக கருதப்படுகின்றது என்று கேட்டால் கீழ்நிலை அறிவில் வாழுகின்ற மிருகங்களுக்கு சமமாகத்தான் கருதப்படுகின்றது எவன் ஒருவன் தன் அறிவு பரிமாண நிலையை உயர்த்தி கொள்கின்றானோ அவனே உயர் ஞானி என்று இந்த உலகத்தாரால் போற்றப்படுகின்றது அத்தகைய உயர் அறிவு பரிமாணம் என்பது என்ன என்று கேட்டீர்களேயானால் ஒரு அறிவு தாவரத்திலே தொடு உணர்விலே இருந்த ஒரு உடல் இரு அறிவு புழுப்பூச்சிகளாக மூன்றறிவு ஓனான் வடக்கான் போன்ற ஊர்வன ஜீவராசிகளில் நான்கறிவு ஐந்தறிவு என்று உயர்ந்து ஆறறிவு மனிதனாக வந்துவிட்ட நிலையிலே தனக்கு கிடைத்திருக்கின்ற பிரத்யேக பகுத்தறிவாகிய மனதை கொண்டு நன்மை தீமைகளை பகுத்தறிய முயலுகின்ற ஒரு உன்னத மனிதன் மட்டுமே அந்த மனிதன் என்ற அறிவு பரிமாணத்திலிருந்து தேவன் என்ற உயர் பரிமாணத்திற்கு உயர்கின்றான் இதை மணிவாசக பெருமான் மிக அழகாக தெல்ல தெளிவாக தன்னுடைய திருவாசகத்திலே எடுத்து தெளிவுபடுத்துகின்றார் புல்லாய் புழுவாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய் பல பிறவிகள் பிறந்தழைத்தேன் எம் பெருமானே இந்த பிறவி பெருங்கடலிலே இருந்து என்னை மீட்டு விடுவாயாக என்று பிரார்த்திப்பதாக அந்த பாடல் இயற்றப்பட்டிருக்கின்றது இதை மிக அழகாக திருவள்ளுவெருமான் எடுத்துரைக்கின்றார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்கின்றார் இங்கே இந்த குரலின் ஆழமான அர்த்தத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் கடலிலே தவறி விழுந்து விடுகின்றான் அந்த நீர்நிலையான கடலிலிருந்து அவன் கரை சேர வேண்டுமே என்றால் அப்படியே அந்த நீரிலே படுத்து கொண்டிருந்தான் என்றால் கரை சேர்ந்து விட முடியுமா அவன் முயற்சித்து நீந்த வேண்டும் கரை எங்கு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டு ஏதேனும் ஒரு பக்கம் அவன் தத்தளித்து கொண்டு நீந்தி முயற்சித்து பார்த்தானேயானால் சில வினாடிகளிலோ சில மணி நேரங்களிலோ அவன் கரையை அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கின்றது ஆனால் அவன் ஐயையோ நான் கடலில் விழுந்து விட்டேன் இனி நீந்த முடியாது என்று அப்படியே கடலிலே மிதக்கிக் கொண்டிருந்தானே என்றால் எவ்வளவு நேரம் அவனால் கடலிலே மிதக்கிக் கொண்டிருக்க முடியும் சிறிது நேரத்தில் அவன் மூழ்கி இறந்துத்தான் போவான் ஆக சும்மா கொண்டு சுகமாக கொண்டு இந்த சரீரத்தை விடுவதற்காக கிடைத்ததல்ல இந்த மனித தேகம் இங்கு முயற்சித்து பார்க்க வேண்டும் நீந்தி பார்க்க வேண்டும் அதைத்தான் திருவள்ளுவர் பெருமான் பிறவி பெருங்கடல் நீந்தவர் யார் நீந்துகின்றார்களோ அவர்கள் அந்த உன்னத நிலையை அடைகின்றார்கள் நீந்தார் இறைவனடி சேராதார் என்கின்றார் யார் நீந்தவில்லையோ அவர்கள் அந்த இறைவனுடைய திருவடியை சேருவதில்லை என்று கூறுகின்றார் ஆக நன்கு புரிந்து ஆன்மீகம் என்ற போர்வையிலே அனாவசியமான அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு இங்கு பிரம்மம் மட்டும் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இங்கு நான் தனியாக இருக்கின்றேன் நான் சும்மா இருக்கின்றேன் அமைதியாக இருக்கப் போகின்றேன் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கப் போகின்றேன் இதுதான் ஆன்மீகம் நான் வெறும் பார்வையாளன் அதுதான் என்னுடைய உன்னத நிலை என்று உளறிக்கொண்டிருப்பதினாலே எதை நீங்கள் பார்வையாளனாக பார்த்துக்கொண்டீர்கள் என்று யோசித்து பாருங்கள் இந்த புலன்களின் வழியாக இந்த உலகத்தை பார்க்கின்ற பார்வையாக இங்கு ஆன்மீக ஞானிகள் கூற இங்கு புலன்களை கடந்த உணர்வுமயமான பார்வையைத்தான் இங்கு ஞானிகள் உபதேசிக்கின்றார் தன்னுடைய உணர்வு அறிவு ஆனந்தம் என்பது ஒவ்வொரு ஒரு இடத்திலும் தனித்தனியாக மலர வேண்டிய ஒரு அற்புத நிலைப்பாடு அதை அஷ்டாங்க யோகத்திலே சமாதி என்று கூறப்படுகின்றது அதற்கான படிநிலைகளும் அங்கு போதிக்கப்படுகின்றது நியமநியமம் முதற்கொண்டு சமாதி வரை எட்டு படிநிலைகளை யோக ரிஷி பதஞ்சலி மிக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார் ஆனால் இன்றைய யோகம் என்ற நிலை எப்படி இருக்கின்றது என்று பார்த்தீர்களேயானால் ஒவ்வொருவரும் மூக்கை பிடித்து ஏதோ பிராணாயாமம் என்று விதவிதமாக செய்து கொண்டு அதுதான் யோகம் என்று கருது கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலரும் அதில் ஒரு பகுதியான தியானத்தை எடுத்துக்கொண்டு தினமும் காலையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நான் தியானம் செய்து விடுகின்றேன் அந்த தியானத்தின் வாயிலாக நான் அமைதி அறிந்து கொள்ளப் போகின்றேன் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஒவ்வொரு படிநிலைகளையும் கடந்து அதன் இறுதி நிலையாகிய சமாதி என்கின்ற அதன் தத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாமல் அநேக அஜானிகள் இந்த உலகத்திலே உழன்று கொண்டிருக்கின்றனர் இங்கு சாஸ்திரம் கூற வருகின்ற சமாதியினுடைய சாராம்சம் சமம் கூட்டல் ஆதி என்பதைத்தான் சாஸ்திரம் தெளிவாக உபதேசிக்கின்றது யார் ஒருவன் அந்த ஆதிக்கு சமமாக மாறுகின்றானோ அவன் சமாதியில் இருக்கின்றான் என்று சாஸ்திரம் தெளிவுபடுத்துகின்றன ஆக அந்த ஆதிபகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் மிக தெளிவாக எடுத்துக் கூறுகின்றார் அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கின்றான் இங்கு அகரம் மகரம் என்கின்ற ஓம்காரம் என்பது சக்தியின் வெளிப்பாடு இதை நவீன விஞ்ஞானம் தெல்ல தெளிவாக விளக்கமளிக்கின்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவை எடுத்துக்கொண்டால் அதன் உள்ளே எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்ற இயக்கம் இயங்குகின்றன இந்த அணு துகளுக்குள்ளே அழகாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் போன்றவைகளெல்லாம் அந்த அணுவின் சக்தி வெளிப்பாடு என்பதை ஏற்றுக்கொண்ட விஞ்ஞானிகள் அந்த அணுவின் இயக்கத்திலே ஒரு விதமான அசைவு உண்டாக்கப்படுகின்றது அந்த அசைவினால் ஒரு ஓசை வெளிப்படுகின்றது அதுதான் என்கின்ற ஓம்காரம் என்கின்றது இங்கு இயக்கம் எப்பொழுதெல்லாம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அங்கு ஓசை உண்டாகுகின்றது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு பொருளை நீங்கள் நகர்த்தினீர்களே என்றால் அந்த அசைவின் வேகத்தினால் ஒரு ஓசை எழுகின்றதல்லவா அந்த ஓசை நீங்கள் மிகப்பெரிய பொருளை நகர்த்தும் உங்களுடைய காதுகள் என்ற புலன்களில் கேட்க ஆனால் கண்ணுக்கு தெரியாத அணுவிற்குள்ளே நடக்கின்ற அந்த எலக்ட்ரான் புரோட்டான் போன்றவற்றின் அசைவை உங்களுடைய காதுக்கு கேட்க முடியவில்லை என்பதனாலே அங்கு ஓசை இல்லை என்று கூறிவிட முடியுமா அதனுடைய சுற்றுப்பாதையிலே உண்டாகின்ற ஒரு ஓசை இருக்கின்றதல்லவா அதைத்தான் உங் என்கின்ற ஓங்காரமாக வேதம் எடுத்து வெளிக்காட்டுகின்றது ஆக ஓம் என்ற அசைவிலே ஓங்காரத்திலே எல்லையில்லாத இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த இயக்கத்திற்கு ஆதாரமான இயக்கதாரியான இறைவன் அசைவற்று ஆனந்தமயத்திலே அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் இங்கு சிவசக்தி சுரூபத்தின் உண்மையான தத்துவம் என்ன என்பது புரியவரும் இந்த புரிதல் இல்லாத பெரும்பாலான இங்கு வெறும் பார்வையாளனாக இந்த உலகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இதில் எதிலும் சம்பந்தப்படாமல் சும்மா இரு என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே கடந்த பாடத்திட்டத்திலே கூறியது போல நான் எதிலும் சம்பந்தப்படாமல் சும்மாவே இருக்கின்றேன் என்று கூறி மனிதன் மனஜலம் கழிக்க முடியாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க முடியுமா அல்லது பசி வந்தவுடன் உணவு உட்கொள்ளாமல் சும்மா இருந்து விட முடியுமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள் யாரெல்லாம் இந்த இயக்கத்திற்குள்ளே உடல் என்ற உபாதிக்குள்ளே வந்துவிடுகின்றார்களோ அந்த உடலுக்கு உண்டான நியதிக்கு உட்பட்டுத்தான் அவர்கள் இந்த உலகத்திலே இருந்தாக வேண்டும் ஆனால் இங்கு சாஸ்திரம் கூற சாராம்சமோ நீ இந்த உடலல்ல மனமல்ல இந்த உடல் மனதை கடந்த உணர்வானவன் அறிவானவன் என்று உபதேசிக்கின்றது இங்கு அந்த அறிவு உணர்வு அசைவற்று இருக்கின்றது ஆனால் அதன் சக்தி வெளிப்பாடோ மனமாக உடலாக அசைந்து கொண்டிருக்கின்றது இந்த மனமும் உடலும் உண்டாக்குகின்ற அசைவினாலே வெளிப்படுகின்ற ஒரு ஆனந்தம் இருக்கின்றதல்லவா அது இந்த உடலுக்கும் மனதிற்கும் உட்பட்ட ஒரு நியதிக்கு உண்டான ஆனந்தம் என்றாலும் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பது கூட அந்த அகண்டமான அறிவுதான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நான் ஏற்கனவே கடந்த பாடத்திட்டத்திலே கூறியது போல மனதிலே ஒரு எண்ணம் உதிக்கின்றது அந்த எண்ணமோ ஒரு சுவையான லட்டை சாப்பிட வேண்டும் என்று உண்டாகின்றது அந்த சுவையான லட்டை உண்ண வேண்டும் என்று ஒரு எண்ணம் எழுந்தவுடனே அந்த லட்டை தயார் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவும் நமக்கு வேண்டுமல்லவா அந்த அறிவு எங்கிருந்து வருகின்றது ஒரு கடலை மாவை வாங்க வேண்டும் சர்க்கரை பாகு காய்ச்ச வேண்டும் அதை லட்டாக உருட்ட வேண்டும் என்பதெல்லாம் ஏற்கனவே ஒருவர் செய்து வைத்ததை உண்டு மகிழ்ந்ததன் மூலமாகத்தானே நமக்கு அந்த லட்டு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் உதித்து அதன் வாயிலாக எழுந்த அந்த எண்ணத்தை நாம் லட்டாக மாற்றி அந்த செயலின் வாயிலாக வெளிப்பட்ட அந்த உண்மையான லட்டை உண்டு சுவைத்து மகிழ்கின்றோம் அல்லவா அந்த சுவை உணர்வு அந்த மகிழ்ச்சி இந்த உடல் என்ற நாக்குக்கு புலனுக்கு உண்டானாலும் கூட அந்த உணர்வை அந்த சுவை உணர்வை எது அறிந்து கொள்கின்றது என்று கேட்டீர்களேயானால் அந்த ஏக அறிவே அறிந்து கொள்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் ஏனென்றால் இங்கு லட்டை உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தியதும் அதுவே லட்டை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அறிவை வெளிப்படுத்தியதும் அதுவே அவ்வாறு செய்த லட்டை அழகாக வாய் என்ற புலன்களின் வாயிலாக உண்டு மகிழ்வதும் அதுவே ஆக இங்கு படைக்கப்பட்டதை அதனுடைய இயக்கத்தின் வெளிப்பாடு இங்கு சக்தி வாயிலாக அது தன்னை ஒவ்வொரு வகையிலே அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமாக்குகின்றது இது புரியாமல் இந்த உலகம் மாயை இந்த உலகம் உபயோகமற்றது இதில் எதிலும் சம்பந்தப்படாமல் சும்மா இருந்து கொண்டிருங்கள் பெரும் பார்வையாளனாக வெற்று பார்வை பார்த்து கொண்டிருங்கள் என்று உபதேசித்துக் கொண்டிருப்பதை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்ற சாதகர்கள் தடம் மாறி பயணிக்கின்றார்கள் என்பதை சுட்டி இந்த பாடத்திட்டங்களை இங்கு நான் உபதேசிக்க வேண்டியிருக்கின்றேன் ஆகவே ஒன்றை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் உன்னத இருப்பாகிய இறைவன் ஏக அறிவு சச்சித்னந்தம் என்று அழைக்கப்படுகின்றது சத்தென்றால் இருப்பு சித்தென்றால் அறிவு அந்த அறிவின் இருப்பே இங்கு ஆனந்தம் என்பதை வெளிப்படுத்தத்தான் மகான்கள் அதை சச்சிதானந்தம் என்று அழைத்தார்கள் பொதுவாக பெயரளவிலே சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் என்று ஓயாமல் உரைத்துக் கொண்டிருப்பதினாலோ அல்லது ஓம்காரத்தை வாய்விட்டு ஓம் ஓம் என்று கத்திக் இங்கு ஒன்றும் நடந்துவிடாது தன்னுள்ளே அந்த அறிவை அழகாக யார் ஒருவன் உணர்ந்து கொள்கின்றானோ எல்லையில்லாத இந்த பிரபஞ்சம் அந்த ஏக அறிவின் சக்தி வெளிப்பாடு என்பதை ஏற்றுக்கொள்கின்றானோ அவனால் மட்டும்தான் இந்த மொத்த இயக்கத்தையும் எளிதாக ஏற்றுக்கொண்டு எது நடந்தாலும் அந்த அறிவின் இயக்க வெளிப்பாடு என்பதினால் அதன் ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்படாமல் விருப்பு விருப்புகளுக்கு ஆட்படாமல் நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்க்காமல் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்டவனைத்தான் ஞானி என்று சாஸ்திரம் தெளிவுபடுத்துகின்றன அந்த ஞானிக்கு மட்டும்தான் இந்த அகண்டம் அந்த அறிவின் வெளிப்பாடு அதிலே காணப்படுகின்ற அத்தனை காட்சிகளும் படிக்கப்பட்ட உடல்களும் புலன்களுக்கு உட்பட்ட அதனுடைய அனுபவஸ்வரூபம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே எல்லையில்லாத அந்த பேரறிவின் பெரும் கருணையினாலே பெருமிதத்திலே தன்னை அந்த அறிவாகவே அறிந்து ஆனந்தமயமாக இந்த உலகத்தை ரசித்து கொண்டிருப்பார்கள் அனுபவித்துக்கொண்டிருப்பார்கள் அன்பிலே திளைத்து கொண்டிருப்பார்கள் ஆகவே பார்வையாளன் பிரம்மம் வெறும் பார்ப்பான் என்பதாக கருதிக்கொண்டு இந்த உலகத்தை நான் வெற்றுப்பார்வை பார்க்கப் போகின்றேன் இதில் எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கப் போகின்றேன் இதில் எந்த ஒரு இன்பமும் கிடையாது இதெல்லாம் மாயை இதெல்லாம் கனவு என்று கண்டபடி உளறிக்கொண்டிருக்காமல் உன்னத அறிவாகிய அகண்டம் சச்சிதானந்தம் வெட்டவெளி தன்னை அழகாக வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு உடல்களின் வாயிலாகவும் இயங்கிக் கொண்டு அந்த இயக்கத்திற்கு ஆதாரமான தன்னுடைய இன்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் இதை ஒரு அழகாக சித்திர பெருமான் எடுத்துக் கூறுகின்றார் வெட்ட வெளி தன்னை மெய்யென்று பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி என்கின்றார் எல்லையில்லாத இந்த வெட்ட அறிவு எங்கும் எதிலும் பரவி கிடக்கின்றது அதனுடைய பரவல் நம்முடைய புலன்களுக்கு உட்பட்ட பார்வைக்கு தெரிகின்ற பொருள்களில் மட்டும் அல்ல கண்ணுக்கு தெரியாத அணுக்களுக்குள்ளே அநேக அளவுகளிலே பறவை கிடக்கின்றது அதை எந்த ஒரு கணிதத்தினாலும் கணக்கு போட்டு பார்த்துவிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு பரந்த பறவெளியிலே வெட்ட அந்த ஏக அறிவே எல்லையில்லாமல் இருக்கின்ற பொழுது நமக்கு எதற்காக பட்டயம் தேவைப்படுகின்றது என்று கேட்கின்றார் பட்டயம் என்றால் ஒரு எல்லை அல்லது பவுண்டரி இதை பட்டா என்று நாம் கூறுவோம் ஒரு நிலத்தை இத்தனை ஏக்கர் பூமி எனக்கு சொந்தமானது என்றால் அதை நாம் பட்டா போட்டு வாங்கி வைத்துக் கொள்வோம் இது என்னுடைய பூமி என்று எவ்வாறு சாதாரணமாக நடைமுறை வாழ்க்கையிலே நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோமோ அதுபோல் எல்லை இல்லாத இறைவனை சிவன்தான் எனக்கு உரித்தான இறைவன் என்று ஒரு சாரரும் பெருமாள்தான் எனக்கு உண்டான இறைவன் என்று மற்றொரு சாரரும் பட்டா போட்டுக்கொள்கின்றார்கள் அதாவது இதுதான் என்னுடைய இறைவன் இவரைத்தான் நான் வணங்குவேன் என்று மதங்களையும் உருவாக்கி கொள்கின்றார்கள் அல்லா தான் என்னுடைய கடவுள் அவரை மட்டுமே நான் வணங்குவேன் என்று ஒரு சாரரும் இயேசுதான் என்னுடைய கடவுள் அல்லது எகோவா தான் என்னுடைய கடவுள் என்று மற்றொரு சாரரும் அவ்வாறே சிவபெருமான் தான் சிறந்தவர் என்று இன்னொரு சாரரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாம் அரியாமையின் வெளிப்பாடு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அகண்ட அறிவாகிய அந்த வெட்டவெளி எல்லையில்லாமல் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கின்ற பொழுது அதற்கு எதற்காக நீங்கள் பட்டா போடுகின்றீர்கள் என்று கேட்கின்றார் வெட்டவெளி தன்னை மெய்யென்றிருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி என்கின்றார் குதம்பை சித்த ஆகவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அகண்ட அறிவே இங்கு எங்கும் வியாபித்திருக்கின்றது அந்த அறிவின் வெளிப்பாடே இங்கு இத்தனை இயக்கங்களும் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த அறிவின் வெளிப்பாடாகிய சக்தி பல்வேறு பரிமாணத்திற்கு உட்பட்டு அது ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த சக்தியை ஆக்கவோ அளிக்கவோ முடியாது அது ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாற்ற முடியும் என்பதை ஆன்மீகமும் ஏற்றுக்கொள்கின்றது விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்கின்றன ஆக விஞ்ஞானமும் மெய்ஞானமும் அசையாத தண்டவாளம் என்று எடுத்துக்கொண்டீர்களே என்றால் அதிலே அசைந்து ஓடுகின்ற ரயில் பெட்டிதான் இந்த உலகம் இயக்கம் என்பதை புரிந்து ஆகவே அறிவும் அறியாமையும் என்ற இந்த தலைப்பிலே மிக மிக சுருக்கமாக பேரறிவாகிய அறிவே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய உன்னத அறிவாகவும் இருக்கின்றது நான் தான் அந்த அறிவாக இருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்ள முடியாத அறியாமையிலே மனமாக இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆக மனதளவிலே மனிதன் மயங்கி கொண்டிருந்தானே என்றால் அவன் அறியாமையில் இருக்கின்றான் என்றும் எவன் ஒருவன் மனதை கடந்து தன்னுடைய சுரூபத்திற்கு திரும்புகின்றானோ அவன் அறிவாக இருக்கின்றான் என்றும் அறிந்து கொள்ளுங்கள் இதை நன்கு விசாரம் செய்து மீண்டும் மீண்டும் இது போன்ற பாடத்திட்டங்களை கேட்டு தெளிவுபெறுங்கள் இதைத்தான் சாஸ்திரம் சிரவண மனன நிதித்தியாசனம் என்று எடுத்துக் கூறுகின்றது யாரெல்லாம் இது போன்ற உபதேசங்களை இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்கள் நன்கு சிரவணம் செய்கின்றார்கள் என்று பொருள் அவ்வாறு நன்கு கேட்டு சிரவணம் செய்கின்றவர்கள் அதை பற்றிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவார்கள் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறதே இது எந்த அளவிற்கு உண்மை இதனுடைய தாத்பரியம் என்ன இதனுடைய சாராம்சம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற அந்த விசாரத்தை தான் மனநம் என்று கூறப்படுகின்றது ஆக இந்த சிரவணம் மனநம் என்பதை சரியாக செய்துவிட்டோமேயானால் நிதித்தியாசனம் என்ற அந்த நிலைப்பாட்டிலே அந்த உன்னத இறைநிலையிலே நாம் இருந்துவிட முடியும் என்பதைத்தான் எளிதாக சாஸ்திரமும் உபதேசிக்கின்றது ஆகவே அறிவும் அறியாமையும் நம்மிடத்திலேயே இருக்கின்றது இதில் நாம் அறிவாகத்தான் இருக்கின்றோம் என்பதை யார் ஒருவன் அறிந்து கொள்கின்றானோ அவன்தான் ஞானி என்று போற்றப்படுகின்றான் ஆகவே ஒவ்வொருவரும் நன்கு தன்னுள் கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு விசாரம் செய்து விவேகத்துடன் வாழ்ந்து ஞானியாக மாற வேண்டும் என்று இந்த பாடத்திட்டத்தை நான் நிறைவு செய்கின்றேன் नंरी ओम तत्सत्